வணக்கம் நச்சினையின் ஆயிரத்தி எண்பத்தி ஆறாவது செய்தி சேவை மே பதிமூன்று இரண்டாயிரத்தி பதினெட்டு சித்திரை மாதம் முப்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்று நாளேடுகள் மற்றும் ஊடகங்களில் வெளியாகியுள்ள சில முக்கிய செய்திகள் தொகுத்து வழங்குபவர் மயிலாடுதுறை காயத்ரி தமிழக செய்திகள் தமிழகத்தில் மாயமான ஐம்பது குழந்தைகள் கேரள மாநிலம் எர்ணாகுளம் அருகே உள்ளது கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது காப்பகத்தில் உள்ள குழந்தைகளை தமிழக பெற்றோரிடம் ஒப்படைக்க எர்ணாகுளம் நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது நிதியிழப்பை சமாளிக்க நெல்லை போக்குவரத்து கழகம் மதுரை மண்டலத்துடன் இணைக்கப்பட்டுள்ளது பட்டியல் மோதலில் ஈடுபட்ட இரு சமூகத்தினரையும் விடுதலை சிறுத்தைகள் கட்சி தலைவர் தொல் திருமாவளவன் நேரில் சந்தித்து சமாதானம் செய்தார் பத்தாம் வகுப்பு மற்றும் பிளஸ் டூ பொதுத் தேர்வில் அதிக மதிப்பெண் பெறும் மாணவர்கள் குறித்து எங்குமே விளம்பரப்படுத்தக்கூடாது என பள்ளிகளுக்கு கல்வித்துறை அதிரடி உத்தரவிடப்பட்டுள்ளது வால்மார்ட் போன்ற பண்ணாட்டு வணிக நிறுவனங்கள் இந்தியாவில் நுழைவதை தடுத்து நிறுத்த வேண்டும் என்று பாமக நிறுவனர் ராமதாஸ் தெரிவித்துள்ளார் பிளஸ் டூ தேர்வு முடிவுகள் வரும் பதினாறாம் தேதி வெளியிடப்படுகின்றன இம்முறை பிளஸ் டூ தேர்வு தொடர்பான புள்ளி விவரங்களையும் இணையத்தில் செய்தியாளர்கள் டவுன்லோட் செய்து கொள்ளலாம் என அறிவிக்கப்பட்டுள்ளது தமிழகத்தில் உணவு தரம் பற்றி அரசுக்கு வாட்ஸ்அப் மற்றும் எஸ் மூலம் மக்கள் புகார் அளிக்கும் திட்டம் தொடங்கப்பட்டுள்ளது புகார் அளிக்கும் திட்டத்தை திருத்தணி முருகன் கோவிலில் அமைச்சர் மாஃ பாண்டியராஜன் தொடங்கி வைத்துள்ளார் ஆட்சி குறித்த அமைச்சர் செல்லூர் ராஜீவின் கருத்து டிடிவி தினகரன் கண்டனம் தெரிவித்துள்ளார் இந்திய செய்திகள் ஜானக்பூரிலிருந்து அயோத்தியா வந்த இந்தியா நேபாளம் பேருந்து சேவையின் முதல் பேருந்தை உத்தரப்பிரதேச முதல்வர் யோகி ஆதித்யநாத் வரவேற்றார் வயதான பெற்றோரை கைவிடும் அல்லது துன்புறுத்தும் பிள்ளைகளுக்கு வழங்கப்பட்டு வரும் மூன்று மாத சிறை தண்டனையை ஆறு மாதமாக உயர்த்த மோடி தலைமையிலான மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது ஜம்மு காஷ்மீர் மாநிலம் புல்வாமா மாவட்டத்தில் தீவிரவாதிகளுடனான துப்பாக்கி சண்டையில் சிஆர் பி உயிரிழந்தார் ஹிமாச்சல பிரதேச மாநிலம் சம்பா பகுதியில் மிதமான நிலநடுக்கம் ஏற்பட்டது இந்த நிலநடுக்கமானது ரிக்டர் அளவுகோலில் மூன்று புள்ளி பூஜ்ஜியமாக பதிவாகியுள்ளது மகாராஷ்டிராவில் ஏற்பட்ட கலவரம் காரணமாக அவுரங்காபாத்தில் இணைய சேவைகள் நிறுத்தப்பட்டுள்ளது கூலிப்படையை வைத்து தம்மை கொலை செய்ய சதி நடப்பதாக முதல்வர் மம்தா பானர்ஜி தெரிவித்துள்ளார் புதுச்சேரியில் விழா ஒன்றில் கலந்து கொண்ட துணைநிலை ஆளுநர் கிரண்பேடி தன்னுடைய ஆங்கில பேச்சை முதலமைச்சர் நாராயணசாமி மொழிபெயர்க்க வேண்டும் என கூறினார் சில சட்டமன்ற உறுப்பினர்கள் இதற்கு கண்டனம் தெரிவித்துள்ளனர் பெண்களின் பாதுகாப்பு கருதி டெல்லி முழுவதும் சுமார் ஒன்றரை லட்சம் கண்காணிப்பு கேமராக்களை பொறுத்த ஆளும் ஆத்மி அரசு திட்டமிட்டுள்ளது நேபாள நாட்டின் ஜனக்பூர் நகர வளர்ச்சிக்காக நூறு கோடி ரூபாயை பிரதமர் மோடி அறிவித்துள்ளார் கர்நாடக சட்டசபை தேர்தலில் விவசாய கட்சியைச் சேர்ந்த வேட்பாளருக்கு ஆதரவாக பிரச்சாரம் செய்த தமிழக விவசாயிகளை கன்னட மக்கள் ஆறு அரவணைத்தது நிகழ்ச்சியை ஏற்படுத்தியது கர்நாடகாவில் ஆளும் காங்கிரஸை விட பாஜக அதிக இடங்களை கைப்பற்றும் என நியூஸ் எக்ஸ் எக்ஸின் தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது ஈரானுடன் வல்லரசு நாடுகள் மேற்கொண்ட அணுசக்தி ஒப்பந்தத்தை ரஷ்ய அதிபர் விளாதிமிர் புட்டினும் ஜெர்மனி பிரதமர் ஏஞ்சலா மெகேலும் உறுதிபூண்டனர் மலேசியாவின் முன்னாள் பிரதமர் நஜீப் பிரசாத் மற்றும் அவரது மனைவி ஆகியோர் நாட்டை விட்டு வெளியேறுவதற்கு தடை விதிக்கப்பட்டுள்ளதாக அந்நாட்டு குடிவரவு குடியா திணைக்களம் தெரிவித்துள்ளது ஈரானுடன் வணிக தொடர்பு வைத்துள்ள நிறுவனங்களுக்கு அமெரிக்கா தடை விதித்துள்ளதை பிரான்ஸ் கண்டித்துள்ளது வடகொரியா தனது அணு ஆயுதங்களை கைவிட முன் வந்தால் அந்நாட்டை கட்டியெழுப்புவதற்கு உதவ தயார் என அமெரிக்கா தெரிவித்துள்ளது இலங்கை ராணுவத்தின் மீதான போர்க்குற்ற புகார்களுக்கு உரிய பதிலளிக்கும் வகையில் சிறப்பு சர்வதேச இயக்குநரகம் ஒன்றை அந்நாட்டு ராணுவம் அமைத்துள்ளது இந்தோனேசியாவின் ஜாவா தீவில் உள்ள மிகப்பெரிய எரிமலையான மெராஃபி எரிமலை நீண்ட சத்தத்துடன் ஐயாயிரத்தி ஐநூறு மீட்டர் உயரத்திற்கு சாம்பல் புகையை கக்கியுள்ளது அப்பகுதி முழுவதும் சாம்பல் படர்ந்து காட்சியளிக்கிறது பாகிஸ்தானின் பெஷாவர் நகரில் உள்ள நான்கு மாடி ஓட்டலில் நடந்த வெடி ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த ஐந்து பேர் உயிரிழந்தனர் இந்த விபத்து நேர்ந்தது குறித்து விசாரணை நடத்தப்படுகிறது ஊழல் புகாரில் சிக்கிய முன்னாள் பிரதமர் நஜிப் ரசாக் வெளிநாடு செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது வடகொரியா நடத்திய அணு ஆயுத சோதனையால் அங்குள்ள மான்டாப் மலை பதினோரு புள்ளி ஐந்து அடி ஆய்வாளர்கள் கண்டுபிடித்துள்ளனர் வணிகச் செய்திகள் எல்ஐசி தென்மண்டலம் கடந்த இரண்டாயிரத்தி பதினேழு பதினெட்டாம் நிதியாண்டில் நான்காயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஐந்து கோடி முதல் பிரீமிய வருவாய் ஈட்டி ஒன்பது சதவீத இலக்கில் நூற்றி எட்டு எட்டி சாதனை படைத்துள்ளது கார் தயாரிப்பில் முன்னணியில் உள்ள ஹூண்டாய் இந்தியா நிறுவனம் சென்னை துறைமுக பொறுப்புக் கழகத்துடன் புரிந்துணர்வு ஒப்பந்தம் மேற்கொண்டுள்ளது இந்த ஒப்பந்தத்தின் காலம் பத்து ஆண்டுகளாகும் ஐக்கிய அரபு நாடுகளில் கட்டுமான துறை வளர்ச்சி காரணமாக அங்கு பணிபுரியும் இந்திய தொழிலாளர்களுக்கு உணவு தயாரிப்பதற்காக மிகப்பெரிய அளவிலான கிரைண்டர் கொள்முதல் அதிகரித்துள்ளது அமெரிக்காவுக்கு எதிராக மரபுசார் எரிசக்தி தொடர்பாக உலக வர்த்தக மையத்தில் இந்தியா தொடர்ந்த வழக்கை விசாரிக்க ஒரு குழுவை அமைத்துள்ளது விளையாட்டுச் செய்திகள் என்பி இந்தியா அகாதமி சார்பில் ஆசியாவில் எல்லைகள் இல்லாத குடைப்பந்து என்ற சிறப்பு முகாம் வரும் தேதி முதல் ஜூன் இரண்டாம் தேதி வரை நடைபெறவுள்ளது உடுமலையில் நடைபெற்ற மாநில அளவிலான ஹாக்கி போட்டியில் இருதி ஆட்டத்தில் சென்னை மாநகர காவல்துறை அணி வெற்றி பெற்றது லெபனான் நாட்டில் நடைபெற்ற இந்தியாவுக்கு இரண்டு தங்கம் உள்பட மூன்று பதக்கங்கள் கிடைத்துள்ளன மேற்கிந்திய தீவுகள் அணியுடன் இடம்பெறவுள்ள மூன்று போட்டிகளை கொண்ட டெஸ்ட் தொடருக்கான பதினேழு பேர் கொண்ட இலங்கை குழாமை இலங்கை கிரிக்கெட் நிறுவனம் அறிவித்துள்ளது பிரபல ஜெர்மன் கிளப்புடன் இந்திய டேபிள் டென்னிஸ் வீரர் ஜி சத்யன் விளையாடுவதற்கு ஒப்பந்தம் செய்துள்ளார் திரைச்செய்திகள் நியூஸ் தவன் தமிழ் சேனலில் செய்தி வாசிப்பாளராக இருக்கும் திவ்யா அடுத்து மாக்கா பாவுக்கு ஜோடியாக ஒரு படத்தில் நடித்து வருகிறார் தெலுங்கில் சூப்பர் ஹிட் ஆன அர்ஜுன் ரெட்டி படம் தற்பொழுது மற்ற ஒழிவில் ரீமேக் செய்யப்பட்டு வருகிறது தமிழில் நடிகர் விக்ரம் அகன் குரு நடிக்கிறார் பாலா இயக்குகிறார் மேலும் ஹிந்தியில் நடிகர் ஷாஹித் கபூர் நடிக்க உள்ளதாக அதிகாரப்பூர்வமாக அறிவிப்பு தமிழ் ஹிந்தி என கலக்கிக் கொண்டிருந்த தனுஷ் ஹாலிவுட் லெவலுக்கு விட்டார். அவர் நடிப்பில் இந்த மே இறுதியில் வெளியாக உள்ள படம் கமலஹாசன் சின்ன திரைக்கு வந்த நிகழ்ச்சி பிக்பாஸ் தமிழ்நாட்டில் பிரபலமான இந்த நிகழ்ச்சியின் இரண்டாவது சீசன் அடுத்த மாதம் துவங்க இருக்கிறது கமலஹாசனே தொகுத்து வழங்க உள்ளார் இத்துடன் நச்சினையின் இன்றைய செய்தி சேவைகள் நிறைவடைகின்றன தின பொறுத்துளி பொது குவியல் அறிவோம் அஞ்சல் தலை கதை சொல்லும் நீதி இதுபோல் பல தரமான நிகழ்ச்சிகளை செவிமடுக்க டபிள்யூ டப்ளியூ டப்ளியூ டாட் லட்சினை டாட் ஓஆர்ஜியுடன் இணைந்திருங்கள் நன்றி வணக்கம்